வணக்கம் என்ன சமையலூ எதிர்த்து கேருமில்லை என்ன சமையலோ கரிகரி கரிகரி கரிகரி காய்கறிகள் எங்கேய் மசாலா பொடி எங்கே மஞ்ச பொடியும் எங்கே எங்கேன்னு கேக்குறீங்களா என்ன நீர்களே உங்க வீட்ல எல்லாம் என்ன சமையல் ஆல்ரெடி எல்லாரும் சமையல் முடிச்சிருப்பீங்க நாளைக்கு ஏதாவது சமைக்கணும் இல்லீங்களா வீட்டுல ரசம் பொடி தீந்து போயிடுச்சா கவலைப்படாதீங்க கொத்தமல்லி மல்லிகை விதை ஒரு இருபத்தஞ்சு உரமிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு கால் டம்ளர் மிளகு கால் டம்ளர் சீரகம் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து துவரம் பருப்பு பெருங்காயம் இது என்ன பண்ணணும்னா மல்லி விதை நல்லா வறுத்துக்கோங்க வறுத்திட்டு ஒடிச்சட்டியில வறுத்திட்டு ஒரு சைட்ல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் நல்லா வாசனை வர மாதிரி வறுத்துக்கோங்க அது வறுத்துக்கோங்க உரம் வச்சுக்கோங்க உரமிளகாய் ஒரு ஒரு இருபத்தஞ்சு உங்களுக்கு காரை எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்கப்பா அது எடு அது நல்லா வறுத்திட்டு ஒரு சைட்ல வச்சுக்கோங்க ஒரே ஒரு டீஸ்பூன் ஒரு ஸ்பூனோ ரெண்டு டீஸ்பூனோ தொகரம் பருப்பு சொல்லியிருக்கேன் அதையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அது ஃப்ரை பண்ணிட்டு சைட்ல வச்சுக்கோங்க ஒண்ணு நீங்க பெருங்காயம் வந்து இப்ப வறுத்து பொடியிலயே போட்டுக்கலாம் அப்படி இல்ல ரசம் கொதிக்கும் போது கடாய சீரியா நான் வந்து இப்ப போட்டா வாசனை போய்டினால தனியா லாஸ்ட்ல போடுவேன் அதையும் கடைசியிலே பெருங்காயத்துடையும் வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அது உரமா வச்சுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஆர வச்சிருங்க சூடாட மிக்சில போட போட்டுட்டு நீங்க மிக்சி சூடல ஆரடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மிக்சி ஜார் எடுத்துட்டு மிக்சில நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க நான் ஏன் இந்த ரசம் பொடி சொல்லிருக்கேன்னா நிறைய பேர் வந்து மிளகு ஜீரகம் அதெல்லாம் அரிச்சு தினமும் பூண்டு ரசம் தக்காளி ரசம் வைப்பீங்க ஆனா இந்த பொடி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மாசக்கணக்கானாலும் ரெண்டு மாசம் மூணு மாசம் எதுவுமே கிடாது தொகரம் பருப்பு ஒன்னு போட சொல்லிருக்கேன் ஏன்னா நீங்க பருப்பு நாங்கள ஒரு பருப்பு போட்டு ரசம் வைப்போம் ஒரு பருப்பு போடாம வைப்பீங்க பருப்பு போடாம ரசம் வைக்கும் கூட இந்த தொகரம் பருப்பு போட்டீங்கன்னா கெட்டியா இருக்கும் ரசம் நல்லா டேஸ்டியா இருக்கும் குழந்தைங்களுக்கு குழந்தைங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க அதனால், இந்த ரசம் பொடியை செஞ்சு வச்சிட்டு டைம் இல்ல தினமும் ரசம் பொடி அம்மியில டைம் இல்லாதவங்க இவ பவுடர் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சிட்டுனா ஒரு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்கு நான் இப்போதைக்கு சும்மா ஒரே ஒரு டம்ளருக்கு அளவு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தேவையான இதே ஒரு ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் இன்க்ரீஸ் பண்ணி செஞ்சு நீங்க வந்து ரெண்டு மூணு மாசத்துக்கு வச்சு தினமும் எமர்ஜென்சியா ஹரிபரி லைஃப் இல்லீங்களா ஒரு எப்போ லீவ் ஃப்ரீயா செஞ்சு வச்சுட்டீங்கன்னா தினமும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரசம் பிடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க மீண்டும் இன்னொரு நாள் உங்களை சந்திக்கும் வரை நன்றியுடன் ஜோதி வெங்கடேஷன்